أَمَّا بَعْدُ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَأَنجِحُ الْأَيَّامَ بِكُمْ مِنَ الصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ يَكُونُ فَقْرًا يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ وقال الله تبارك وتعالى فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَن تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم تُنكَحُ الْمَرْأَةُ لِأَرْبَعِينَ لِجَمَالِهَا وَلِمَالِهَا وَلِحَسَبِهَا وَلِدِينِهَا பெரிய சகோதரர்களே அவனை நம்பி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் சந்தோஷமான நேரங்களை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் துயரமான கவலையான நேரத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் இந்த எல்லா முறைகளையும் பதரத் ரசூருந்தாய் சென்னல்லாரீஸ்வரவர்கள் மூலமாக அல்லாஹாலா ரொம்ப தெளிவாக காட்டினார் அதை இன்னொரு விதத்தில் சொல்றதாக இருந்தால் ஒரு முக்மீனுக்கு வரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்டு அந்த முக்மின் சுவர்க்கத்தை தயாரிக்கலாம் ஒரு மூமினுக்கு வரக்கூடிய கவலையான நிலைமைகளையும் அந்த நிலைமைகளை பயன்படுத்தி ஒரு முக்மின் சுவர்க்கத்தை தயாரிக்கலாம் இந்த சந்தர்ப்பம் மூமினுக்கு மட்டும்தான் இங்க உலகத்தில் உள்ள வேற எந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க சொல்றாங்க முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகுது விடயத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்படுவோடு அல்லாஹ் நடந்து கொள்ற முறை இந்த முறையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவ்வளவு விசால தன்மையாக மோமினோடு நடந்து கொள் அம்ரஹூ குல்லகுடைய எல்லா காரியங்களும் ஹயுறு தான் மூமின் தொட்டது பிடித்தது எல்லாம் இருக்கிறதால இதை பார்த்தீங்க முக்மீனுடைய எல்லா நிலைமைகளும் கயிறு தான் சொல்லி ஒரு மூமினுக்கு சந்தோஷமான நிலை ஏற்படுது ஒரு சந்தோஷமான நிலவு குழந்தை கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான நிலவு இதுபோல சந்தோஷமான நிலைமைகள் உண்டாகும் அல்லாஹு சந்தோஷத்தை கொண்ட ஒரு முக் எப்படி அல்லாவோட அன்பு காளாகிறான் அன்றா அந்த சந்தோஷத்துக்கு அவர் சுற்று செய்கிறார் பசக்கராக நன்றியுள்ளவராக இருக்கிறார் சந்தோஷத்துக்கு எப்படி நன்றி செலுத்துறது அந்த சந்தோஷமான நிலைமைய அல்லாஹுடைய சொன்னாங்களோ அந்த முறையில் அனுஷ்டிக்கிறது தான் அதுக்குரிய சுக்குர் நிகாஹுடைய சுக்குறது நிக்காகுடைய நன்றி நிகாக எப்படி அனுஷ்டிக்க காட்டித் தந்தாங்களோ அந்த முறையில் செய்வது தான் அந்த நிக்காக செய்யக்கூடிய சுக்குர் குழந்தை கிடைச்சதுக்கு எப்படி சுக்கு செய்ய ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு பின்னால அதுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் மார்க்கம் சொல்லுதோ அந்த குழந்தை எந்த முறையில வளர்க்கணும்னு மார்க்க சொல்லுதோ அந்த முறைகளைதான் அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சுக்கு சந்தோஷமான நிலைமைகள் ஏற்பட்டு அவர் நன்றியாக நடக்கிறார் இதே போல சொன்னாங்க கவலையான நிலம் உண்டாகும் ஒரு மூவியுடைய வீட்டில மையத்து ஒரு மூவியினுடைய ஒரு மூமினுக்கு ஒரு பாறை இழப்பு ஏற்படுது ஒரு மூவினுக்கு ஒரு கவலையான நிலை உண்டாகும் ஒரு நோய் உண்டாகும் இந்த கவலையான நிலைமையை கொண்டு அவர் எப்படி சுவர்க்கம் தயாரிக்கலாம் அந்த கவலையான நிலைமை அவர் பொறுக்கிறாரே அந்த பொறுமும் அவர் சுவர்க்க சந்தோஷமான நிலைமையை கொண்டு சுவர்க்கத்தை தயாரிக்கலாம் நன்றி செலுத்துவதன் கவலையான நிலைமையை கொண்டு சுவரக்கம் தயாரிக்கிறார் அந்த கவலையான நிலைமையை பொறுக்கிறது ஆக பெரியார்களே சகோதரர்களே நிகாவுடைய பயான் ஏன் வைக்கிறோம் பயான் என்ற பயான் என்கிறது தெளிவுரை உண்மையான பயான் செய்து நிகழ்கையலாது பயான் செய்யவும் அல்லாஹ் சொல்றது யாருக்கு விளங்குதில்லையோ அந்த விளக்கத்தை கொடுக்கிறால் ரசூதுல்லா உங்களுக்கேக்கணும் இந்த குரான எல்லாரும் இருக்கிறோம் உங்களுக்கே வேறுத்து போடுச்சு ஏன் ஜிபிரி சந்திக்கிறாங்க ஏன் உங்களுக்கு இருக்கிறோம் அதில் உள்ள விஷயங்களை மக்களை தெளிவுபடுத்துறது பயான் பண்றதும் கூட பொறுப்பு நித்துபை மக்களுக்கு நீங்க பயான் செய்யறதுக்காக உங்களுக்கு உண்மையான உபையின் முகமது அல்ல பயான் ஏன் தேவை ஒரு நிலையில ஒரு நிலைமையில நாங்க எப்படி நடந்து கொள்ளுமே தெளிவில்லாம இருக்கிறோம் நிக்காக எப்படி நடத்தணும் அது தெளிவில்லாம இருக்கும் ஹஜ்ஜுக்கு போறோம் அந்த ஹஜ்ஜை எப்படி செய்யணும் தெளிவில்லாம இருக்கும் து எப்படிக்கணும் தெளிவில்லாமல் இருக்கு மழை இல்லாம இருக்குது அப்படி அந்த நேரம் என்ன நடக்கணும் அது தெளிவில்லாம இருக்கு இப்ப ரசூல் சல்லாஹல்ல அந்த நிலைமைகளுக்கு முன்னால ஒரு சொத்துபாவை ஏற்பாடு செய்தார் சூரிய கிரகண தொழுகைக்கு பின்னால ஒரு சொத்துபா சந்திர கிரகண தொழுகைக்கு பின்னால சொத்துபா இசிஸ்தாவுடைய தொழுகைக்கு பின்னால சொத்துபா அஜ்ஜி பெருநாளுக்கு நோம்பு பெருநாள் தொழுகுக்கு பின்னால சொத்துவா ஏன் இந்த கொத்துவா அந்த நிலையில எப்படி நடந்துகொள்ளும் தெரிந்தவர்களும் மறந்து ஞாபகப்படுது இது போல ஒவ்வொரு நிக்காகக்கு முன்னாலேயும் கொத்துவா அந்த கொத்துவா எதுக்காக நிக்காக எப்படி செஞ்சா அல்லா சந்தோஷப்படுவான் என்று தெரியாம வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எதையெல்லாம் சடங்காக செய்தாங்களோ நினாங்களுடைய பழக்கம் இப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்லி நிக்காக எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை மறந்துட்டான் இதை தெளிவுபடுத்தத்தான் பயன் தெளிவுபடுத்திய பிறகும் அதுக்கு பின்னாலேயும் அந்த பயானை கேட்டதுக்கு பின்னாலேயும் நாங்க போற போக்கில போவோம் எங்களுக்கு இப்படிதான் முறை யாரு என்ன சொன்னாலும் எங்கட முறையோ நெருங்கிது இப்படித்தான் எங்க ஊர் இப்படிதான் சொன்னது எங்க இப்படிதான் அப்படி என்று போறதாக இருந்தால் அது பயானாக இருக்காது அது வச்சது பயானாக இருக்காது தெளிவும் பெற வச்சில்ல அது ஏதோ சடங்குக்கு வச்சி எல்லாரும் பயாமத்தினிக்காக வைக்கிறாங்க அதுக்காக பயம் வச்சு இதனால் ஒரு பயானுடைய ஹக் இருக்குது அந்த பயன் செய்யப்படும் என்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தெளிவை எங்களை வாழ்க்கையில் கொண்டு வரும் இதுதான் பயானுடைய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹரே நல்லே அல்லாஹு எங்களை எந்த இடத்திலையும் நடுக்காட்டில் உடல்ல எந்த இடத்திலையும் எங்கள் நடுக்காட்டில் உடல்ல நாங்க இது கொஞ்சத்தை மட்டுந்தான் சொல்லி தருவோம் அடுத்ததை நீங்க உலக வளமப்படி செஞ்சுக்கோங்க உடல் நாங்க தொழுகையை மட்டும் படித்து சந்திக்கிறோம் நோம்பு குடிக்கிற முறையை மட்டும் சொல்லிக்கிறோம் கட்சி செய்கிற முறையை மட்டும் சொல்லிக்கிறோம் வியாபாரம் திருமணம் எல்லாம் உங்களோட ஊருமாறி செஞ்சுக்கோங்க அப்படி எங்கேயுமே தெரியும் ஒரு முக்மீன் பிறந்ததில் இருந்து சந்திக்கிற வரைக்கும் அவன் எப்படி நடக்கணும் அவ்வளவு முறைகளையும் அல்லாஹு செல்லம் ரெம்ப தெளிவாக சொல்லி தரத்துக்கும் ஒரு வழியில தெளிவான உங்களுக்கு முறைகள் சொல்ல பின்னாலையும்தருடைய முறைகள் சொல்லப்பட்டது பின்னாலையும் நீங்க மாப்பிள்ள திருடனும் இப்படித்தான் நீங்க பெண் பார்க்கணும் இப்படித்தான் பெண்ணில நீங்க தேட வேண்டியம்சம் இது உங்களோட நிக்காக மதிஸ் இப்படித்தான் உங்களோட வலிமா விருந்து இப்படித்தான் நீங்களும் வலிமாவுக்கு இவங்களை கூப்பிடணும் வலிமா இங்க வச்சா தான் போகணும் இன்னிடத்துல வச்சா போகக்கூடாது மனைவியை கரம் பிடித்ததுக்கு பின்னால கடமைகள் இது இதெல்லாத்தையும் தெளிவுபடுத்தினதுக்கு பின்னாலையும் அதை மீறி நீங்க போறீங்கன்னு சொன்னா பயந்து கொண்டிருக்கான்னு சொல்லுங்க உத்தரவு மாற்றம் பின்னாலும் சரிவராது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒத்துப்போகாது எங்கள்ட்ட இருக்கிற காச அளவுக்கு அது சரி வராது நாங்க படிச்சுக்கிற அந்த அளவுக்கு சரி வராது நாங்க இருக்கிற உத்தியோகத்துக்கு அது சரி வராது என்று மூறி போனீங்கன்னா போங்க கவனமாக கவனமாக பல்யா கவனமாக என்ன நடக்கும் உங்க உலகத்திலே உங்களை வந்து சோதனை பிடிக்கும் உலகத்திலே வந்து சோதனை பிடிக்கும் சித்தனா வந்து உங்களை பிடிக்கும் சித்தனான்னு சொல்றது என்ன உங்களோட மனசுல இருக்கிற நிம்மதியை பறிக்கும் அந்த நிகழ்வுக்கு பிறகு உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் உண்டாகாது குடும்பங்களுக்குள்ளே பிரச்சின வீட்டுக்குள்ளே அடிதடிவர் உறவினர்களுக்கு முரண்பாடுகள் உண்டாகும் வியாபாரத்திலே குழப்பம் உண்டாகும் அல்லது உலகத்தின் ஒன்றும் செய்ய மாட்டோம் ஆஹிராவில் உங்களுக்கு கடுமையான தண்டனை உலகத்தில் வந்தாலும் பரவாயில்லை ஆஹிராவில் கிடைக்கிறது ரொம்ப பயங்கரமானது அவ இஸ்யோகம் மாதா புன்னா பெரியார்களே சகோதரர்களே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்தெந்த நிக்காக அல்லாவுடைய முறைக்கு மாத்தமாக ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக தன்னுடைய பணத்தில் உள்ள வலிமையை காட்டுறதுக்காக தன்னுடைய படிப்பை காட்டுறதுக்காக ஊற திருத்திப்படுத்துறதுக்காக சுத்தி இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக யாரு யாரெல்லாம் நிக்காக வச்சு துள்ளினாங்களோ நிக்காக முடிய முன்னால் அந்த குடும்பங்கள்ல பிளவு வந்தீங்கன்னு விசாரிக்க மட்டானுக்கு மட்டானுக்கு இடையில சண்டை நானுக்கும் தம்பிக்கும் அடையிற சண்டை தாத்தக்கும் தங்கத்துக்கும் சண்டை நிக்காக முடிஞ்சு போற நேரமே போவாங்க திருமணம் முடிச்ச அந்த தம்பதியினருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது பார்க்கிறவங்க நினைப்பாங்க ஒரு காரில் ரெண்டு பேரும் பார்க்கிறவங்க நினைப்பாங்க உண்டா போறாங்க அங்க வீட்டுக்குள்ள நரகம் போலதான் பெரியார்ப்பூர்த்தி இந்த நிக்க நோக்கத்தை விளங்காததால் தான் மக்கள் என்ன நடத்தாங்க தேவையை பூர்த்தி செய்யறது இது எந்த வழியில பூர்த்தி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை கிடங்கிட்டாங்க இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை நிறைய குடும்பங்கள்ல சந்தசத்த உண்டாக காரணம் ஏன் நிக்காக செய்யணும் என்ற காரணத்தை தெரியாம நிக்காக முடிக்கிறது முடிக்கிற மாப்பிள்ளைக்கு தெரியாது ஏன் நான் நிக்காக முடிகிறேன் யாரு மனப்பெண்ணாக வாராலோ அவளுக்கு தெரிய ஏன் எனக்கு முடிச்சு வைக்கிறாங்க கேட்டா சொல்றது ஏற்க முடியாத காரணம் எந்த மாப்பிள்ளைங்களுக்கு ஏன் கலையாம முடிச்சுக்க அவர் ஒன்று சொல்றார் வயசாயிட்டன் கனியா முடிக்கணும் வயசாயிட்டு அல்லது ஊரு மக்கள் நிக்காக முடிக்காது குற சொல்லுவாங்க அதுக்காக முடிப்பார அதுக்காக முடிக்க பெண்ணுட பொறுப்பு தான் உங்களோட மகனுக்கே முடிச்சு கொடுக்கிறீங்க முடிக்க இல்லைன்னு சொன்னா ஊருக்கு அவர் தனிப்பட்டுவார் எங்களுக்கு பின்னால் அவளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இதுதான் இல்லைன்னு சொல்ற இது காரணம் குடும்பத்தை வரா அவனுடைய சரியா இருக்கு மனைவியும் சரியா இருக்கு இந்த ரெண்டு நீயத்தின் பேர்ல நிக்காக செய்வாங்க மீது கடமையா அவங்க பரம ஏழைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ வசதி செஞ்சு கொடுக்கிறது சூரத்து நூறுல வான்கி அயாமா தப்சீல் எழுதிக்கிறான் முதலாவது நான் நிக்காக முடிக்கிறது அல்லா சொல்லி இருக்கிறதுக்காக ஊரு சொல்றதுக்காக உங்களை விரும்பின பெண்களை நிக்காக செய்யுங்க ரப்பட கட்டளையை மதிக்கிறதுக்காக முடிக்கிறேன் எனது அன்புக்குரிய நபி ஹஜரத் முகமது நிக்காக முடிச்சு அவங்க காட்டினாங்க அந்த சுண்ணத்தில் ஏற்பட்ட முகப்பத்துக்காக முடிக்கிறேன் முதல் நீண்டாவது நீயத்துனும் நான் நிக்காக முடிக்காமல் இருக்கிறதால ஊறு சொல்லும் அல்ல நான் பாவத்துக்கு போறதுக்கு காரணமாகலாம் நான் விபச்சாரத்தில் இறங்கலாம் அல்லது வேறு வேறு பாவமான செயல்கள் இறங்கலாம் இந்த பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதுக்காக முடியும் இந்த ரெண்டு நீயத்தோட ஒரு மனிதர் முடிப்பார் என்று சொன்னா ரகுத் அல்லாஹு மீது கடமையா இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யத்தை சீரா கணவனும் மனைவியும் இந்த நீயத்தோட நிக்காக முடிப்பாங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வகையில் இந்த நிக்காக இருக்கிறது ஒரு மேலான சூழ்நிலை உலகத்துக்கு இத ஆரம்பமும் இல்ல உலகத்தில் இதனால் முடிவும் இல்லை அல்லாஹ் நிக்காக உலகத்தில் ஆரம்பிக்கலாத் ரெண்டு பேருக்கு நிக்காக முடிச்சு வச்சது உலகத்தை வர அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு கொடுத்தா சொன்னான் நீங்க சேர்ந்து சுவர்க்கத்தில் போய் வாழ நிகாக மனிதன் முதல்ல நிக்காக செஞ்சது உலகத்தை வர முழு உலகத்தில் உள்ள மக்களும் அழிஞ்சி போயிட்டாங்க முடியாது நிக்காகந்த சுண்ணத்த முடியாது அல்ல சுவர்க்கத்திலேயும் நிக்காக வச்சுக்கிறான் பௌரலின் பெண்கள் அவர்களுக்கு முடிச்சு கொடுப்போம் நிக்காக உலகத்தில் ஆரம்பிக்கப்படாத சுண்ணத் உலகத்தோடு முடியாத சுண்ணத் அவளும் உயர்ந்தோம் இதனால் இதில் ஒவ்வொரு அம்சத்தையும் ரசூல் சல்லாஹ் காட்டினார் ஒரு மனிதன் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஆசைப்படுமா இந்த நிகழ்ச்சியில எத்தனை குரான் ஆயத்துகள் வந்தீங்களோ அந்த ஒவ்வொரு ஆயத்தும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்னே அமல் செய்யும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக எனது அன்பிடம் செல்லல்ல எத்தனை சுனத்துக்களை வார்த்தைகளை பேசிக்கிறாங்களோ நடைமுறைப்படுத்திக்கிறாங்களோ இதெல்லாம் எனது அன்பு நபியின் விருப்பங்கள் அதை நிகழ்ச்சியில் நடக்கும் அன்பு நபி சுண்ணத்து எதுவோ அனைத்து சுண்ணத்துகளும் என்னுடைய நிக்காக அமுலாகும் என் நிகாக எந்த நாளும் நடக்கிறது நடக்கிறது அநேகமான வாழ்க்கையில் ஒருமுறை முடிக்கிறதா இதுதான் அந்த ஆயத்துக்களை அமுல்படுத்துறதுக்கு ஒரே இடம் இதுதான் அந்த சுண்ணாக்களை அமுல்படுத்துறதுக்குள் ஒரே இடம் நான் எனது இந்த நிக்காகல அல்லாஹுடைய தூதரத விரும்பினானோ அவைகள் அனைத்தையும் அமுல்படுத்துவேன் என்று முன்வாரதுதான் ஒரு வினுடைய பண்பாகி அல்லாஹு மகானுவா அல்லாஹு மகானுவா எதை பார்க்கிறானோ அதைத்தான் அழகா போகும் அல்லாஹ் எதை பார்க்கிற அதை அழகாக்க போடாது நாங்க இதுக்கு மறுபக்கம் ரப்ப இதை பார்க்க மாட்டானோ அத பெரிய அல்லாஹு கலர் வெள்ளையா நீங்க கோட் போட்டிக்கிறீங்களா ஜுப்பா போட்டிக்கிறீங்களா இந்த சூரத்து ரப்போ பணத்தையும் பாக்கிற இல்ல நீங்க ஆயிரம் சாமி குடுத்தீங்க அது தேவையில்லை தல்லா பார்க்கிறான் என்ன நீயத்தோட நிக்காக முடிக்கிறீங்க அந்த நிக்காக போது எப்படி செயல்படுறீங்க உள்ளத்தை பாக்குறக்கத்தோடு மாப்பிள்ள போற பெண்ணோட பொறுப்புதாரிய பார்க்கிறான் இவன் என்ன நீயத்தோடு நிக்காக முடித்து கொடுக்கிறான் இரண்டாவது அந்த நேரத்தில் எப்படி செயல்படுறான் தன்னை மறந்து செயல்படுறாங்களா தன்னை மறந்து செயல்படுறாங்களா மீன்வரையும் செய்யறாங்களா ஷைதானுடைய அடிமைகள் ஆகிறாங்களா சைத்தானுக்கு நண்பன் ஆகிறாங்களா ரபுள் இதை பாக்கிறேன் சந்தோஷப்படுத்தும் பெரியார்களே சகோதரர்களே அந்த வகையில் உலகத்தில் பெண் தேடக்கூடிய ஒரு பெண்ண நாலு நோக்கங்களை மையப்படுத்தி நிக்காக முடிக்கப்படுதான் பெண்ணுடைய அழகுக்காக நிக்காக நிறையா இருக்கிற நிக்காக செய்கிறாங்க பெண்ணுடைய அழகை மட்டும் பாக்கிறது தேவையில்லை அழகா இருக்கிறார் இப்டு மாஜாவில் ஒரு ஹதீஸ் இருக்குது மயங்கி அவளை முடிக்க போவாள் பெண்ண அழகுக்கு மட்டும் அகப்பட்டு முடிக்க போவார் அவள் என்ன செய்வாள் தெரியுமா உன்னை கீழ்த்தனமாக கருதுவாள் கீழ்த்தனமாக கருதுவாள் இப்ப மாசம் பிந்தனும் இப்ப இனிப்பா தான் புதுசு ஆறு மாசத்துக்கு புற விலங்கு அடிம போல வச்சிருப்பார் அவளிடத்தில் இருந்து கிடைக்கிற சொத்துக்காக முடிக்கிறான் பணம் கிடைக்கிது சீதனம் கிடைக்குது தொடங்கிறதே சீயாள சீதனம் கிடைக்குது வாங்குற பிச்சர் தான் சீதனம் வீட்டை கேட்கிறார் காணியை கேட்கிறார் வாகனத்தை கேட்கிறார் காசு கேட்கிறான் தோட்டம் கேட்கிறான் வயல் கேட்கிறார் இதுதான் உலகத்தில் உள்ளாது உலகத்தில் உள்ள பெண்ணையும் பணத்துக்காக முடிக்காத அவள்த மாப்பிள்ளைட்டு வாப்பாட்டு இப்படி இருக்குது அவர்கிட்ட கடை இருக்குது இத்தனை கோடி வருமானம் இருக்குது இத்தனை வாகனம் இருக்குது முடிச்சிட வீட்டில் அடிமையாக விற்பார் கொஞ்ச நாளையில அவது கே கேட்கும் நீ வெளியில சொல்லலாம் போ தனிமையில இருக்கனேன்னு சொல்லுவார் நீ எங்கள வாப்பவால வாங்கப்பட்ட ஒரு பொருள் என்று நீ வந்ததே எங்களை வாப்படை காசித்தான் முருகிற நேரம் தான் எங்களை வாப்பினாரு கார குடுத்த பெடைய குடும்ப கௌரவத்துக்காக முடிக்கிறாங்க பெரியதான் நாலாவது சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய தீனுக்காக முடிக்கிறாங்க என்னுடைய தீன் தீன் என்பது அல்லாவை மதிக்கிறதன்ம அன்பு நிமித்த சுண்ணத்தை மதிக்கிறன் தொழுகை இருக்குது கலிமாவுடைய வெளிச்சம் அவனுடைய கல்வியில் இருக்குது புராண அழகாக அவரிடத்தில் உள்ளும் புறமும் மறைந்து வாழ்ற பண்பு இருக்குது பரஜாவுடைய வாழ்க்கை இருக்குது மகரம் பயணக்கூடிய வாழ்க்கை இருக்குது பெற்றோர்களை மதிச்சு நடக்கிறார் இந்த நல்ல அகலாக்கவனி முடிக்கிறது நீடிக்கிறது சாப்பிண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போலாம் நிக்காக வாழ்க்கை இனிமையாக வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையனுமா தீனுள்ளவளை பிடிப்பதன் மூலமாக வாழ்க்கையை வெற்றியாக்கு பெரிய சகோதரர்களே சொல்றார் உங்களோட முன்னார வார முஷ்ரிகான பெண் முஸ்ரிகான பெண் அழகான பெண் நிறைய படித்த ஒரு பெண் நிறைய பணங்கள் சொத்துகளுக்கு சொந்தக்காரியானவர்கள் இதே நேரம் முக்மீனான ஒரு அடிமை பெண் வார்கள் அடிமை எதுவுமே சொந்தம் இல்லை அல்லா சொல்றான் இந்த முஷ்ரிக்கான பெண் உனக்கு எவ்வளவு அழகா தென்பட்டாலும் அவள் பெரியவளா தென்பட்டாலும் ரப்பட பார்வையில இவளை விட அந்த முக்மீனான அடிமை பெண் மிகச்சிறந்த உண்மைய பெரியார்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில் ரசூல் சல் அல்லாஹ் சொல்லி தந்தாங்க முதலாவது நீங்க விரட்டி விரட்டி தேடுங்க உங்களோட பெண்ணிடத்தில் தீன் இருக்குதா அஹ்லாக் இருக்குதா நல்ல பண் இருக்குதா இதை தேடி பாருங்க மாப்பிள்ள தேர்ந்த நேரத்திலையும் ரசூல் சல் அல்லாசன் பெண்ணுடைய பொறுப்புதாரிகளே உங்கட மகளுக்கு சகோதரிக்கு நீங்க திருமணம் பேசுறீங்க உங்களுக்கு மருமகனாக வரப்போறவர் உங்களுக்கு மச்சானாக வரப்போறவர் இவர் யாரு என்னத்தை கூர்ந்து பாருங்க பணத்தை நம்பி கொடுத்துராங்க பார்த்து கொடுத்துடாதீங்க படிப்பை பார்த்து குடுத்துடாதீங்க முதலாவது பாருங்க பாருங்க அவனோட வாழ்றதை விட மகளை சிம்ம வைக்கிறது சொன்னான் இதா ஜாது உங்களுக்கு திருப்தியோ இப்படியான ஒருத்தர் உங்களோட வீட்டுல பெண் கேட்டு வரார் அல்லது பெண் கேட்டு ஆள் அனுப்புறார் நல்ல தீன்தாரியான நல்ல அகலாக்குள்ளவர் பயப்படாம நீடித்து காசி ஒரு சமவிலாட்டி பரவாயில் பாருங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவன் தீன்தாரி அகலாக்குள்ளவனாக இருந்தார் ஹலாலாக சம்பாதித்தோட குடும்பத்தை பாதுகாப்பான் நீ பணத்தை மட்டும் பார்த்து அவரது ஜொப்ப பார்த்து அவரது கடையை பார்த்து அவரிட்டுள்ள வருமானத்தை பார்த்து நீ கொடுத்தீ என்றா சில நேரம் அவன் வட்டியோட சம்பந்தமானவனாக இருப்பான் லஞ்சத்தோட சம்பந்தமானவனாக இருப்பான் பொய் சொல்லி வியாபாரம் பண்றாளா இருப்பான் இவன் கொண்டு வந்து இவ்வளவு நாளும் நீ வரக்கத்தாக வளர்த்து வந்த மகளுக்கு ஹராத்த சாப்பிட போட்டு அவளோட ரத்தத்தையும் சீரழிப்பான் இல்லையே நான் பூமியில பீச்சுனா உண்டாகும் கண்ணியான மேல பெரியார சகோதரர்களே இதே போல ரசூல் சல்லா பெண்களில் குணத்தை அடிக்கடி கோபப்பட்டு ஆளான பாரு அதிக இரக்க சிந்தனை உள்ள பெண் அணிக்காக முடிகின்ற அல் வலூத் அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய சக்தியுள்ள பெண்ண முடியும் அதை அறிஞ்சு கொள்வது அவளுடைய குடும்பத்தில் உள்ள நெருக்கமான உறவுகளை பாருங்க அவருடைய தாயிக்கு எத்தனை குழந்தை சகோதரிகளுக்கு எத்தனை குழந்தை சாட்சிக்கு எத்தனை குழந்தை மாமிக்கு எத்தனை குழந்தை அவளுக்கு நெருக்கமானவர்கள் எப்படியோ பெரும்பாலும் அவள் அப்படித்தான் இந்த ரெண்டு தன்மைகளை பார்க்க அதை எல்லாத்தாலான் மனைவி இவர கணவர் அபூசலமானது எல்லாஹாலான் அதுல தும்புத்தலமாக நிக்காக முடிக்க எவ்வளவு பேர் முயற்சி பல சிறப்பான தன்மைகளை வாட்டி இருந்துச்சு அழகு இருந்துச்சுக்கும் மேலாக எந்த நிலைமையும் சமாளிக்கிற பண்பு இருந்துச்சவன் இது பெண்களிட குறவு நிலைமைய சமாளிக்க தெரியாது அதுல தும் நிலைமைகளை சமாளிப்பான் எங்களுக்கு தெரியும் உடன்படிக்கையில ரசூல் சல்ல அல்லாஹ் அலேஸ்வரமலுக்கு மிகச்சிறந்த மஷூரா கொடுத்தவராக ரசூ சல்லாஹம் ஒப்பந்தம் செஞ்சிட்டு வந்து சொல்றான் இந்த வருஷம் மக்காவு போயிடல எல்லா சஹாபாக்களும் கட்டி போய்க்கிறாங்க பிராணியை கொண்டு வைத்திருக்கிறான் மக்காவு கிட்ட வச்சு முஸ்லிக்கல் தடுத்துட்டான் சஹாவாக்கள் ஆவேசத்தோடு இருக்கிறாங்க போறதுதான் எங்க சொந்த பூமி முகாதவிய பிறந்த பூமி போய் உம்ரா செய்றது போயிலாம் நாங்க விட்டுக் கொடுப்போம் இந்த இடத்திலே முடிகளை வலியுங்க எஹராம கலட்டுங்க பிராணிகள் மனசிலே இருந்த ஆத்திரம் ரசூலா சொன்ன காதுகள் சொல்றாங்க யாருமே முடிவளிக்கல் ரசூலா அவ்வளவு சொல்றாங்க யாரும் பெருமான் கொடுக்கல ஆத்திரத்தோடு அதுல தும்புசனமான கூடாரத்துக்குள்ள போறாங்க அதுல தும்புசனமான கேட்டாங்க யார் ரசூலா என்ன பாருங்க வளமையில நான் சொல்ல முதல்ல பாண்டி செய்கிறாங்க முதலே பாஞ்சு செய்கிறார்கள் எந்த உடலில் இருந்து வடிய கூடிய தண்ணி எடுத்து மேனில தேர்ச்சி கொண்டாக்க இவ்வளவு சொல்லி முடிவு அளிக்காம இருக்க உங்க தரமான சொல்லிக் கொடுத்தார் யாரும் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லாம நீங்க முடிய வலிக்கு நீங்க குர்பானிய கொடுங்க அதே போல என்ன செய்யாஹ் முடிய வலிச்சாங்க ஆத்திர சிலர் உலகமாக வலித்து தலையும் வெட்டி பண்ண இமாமுல் ஹரவை எழுதுறாங்க பெண்களுக்கு இப்படி நல்ல ஐடியா அப்படி வந்த ஒரு சிறந்த பெண் தான் உம்முசலமான் இந்த உம்முசலமா வடையத்துக்கு முடிஞ்ச பேர் இந்த கோரிக்கையை மறந்துட்ட கோரிக்கையை மறக்க அவர் ரெண்டு காரணம் சொல்லி அனுப்பினான் முஸ்லீம்ல பதிவாகுது ரெண்டு காரணம் சொல்லி அனுப்பினான் யார சூழல்ல எனக்கு ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு கை குழந்தை திருமணம் முடிச்சாலும் குழந்தையில்தான் இந்த கவனம் இருக்கு உங்களோட வேலைகளை செய்யல சாதாரண ஒரு கணவர் சொன்னா எதையும் சமாளிக்கிறேன் நீங்க அல்லாட ரசூல் உங்களோட வேலையை நாங்கள் எப்படி செஞ்சு தராமிக்கிறோம் இரண்டாவது இந்த குணத்திலேயே ஒரு பிரச்சனைக்கு யார சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் வேகமா ரோஷம் வந்துடும் கோபம் வந்துடும் நான் ஆவேசப்படுறாள் சில நேரம் முன்பின்னாகி உங்களோட கோவமா பேசிட்டேன்டா ரசூல் சல்ல அல்லாஹ் சொன்னான் இந்த ரெண்டுக்கும் நான் மறந்துரைக்கிறேன் வழிகாட்டு குழந்தையை பொறுப்படுக்கிறதுக்கு ஒரு சகாபி முன் வந்தாரு குழந்தையை கொடுத்தான் நான் அல்லாவிடத்துல துவாசி உங்களோட இந்த ஆவேசத்தின் இந்த கோபத்தை முன்கோபத்தை குறைக்கிறேன் அல்லாட துவா செஞ்சு குறைத்தான் குணத்தை சீராக்கித்தான் மனைவி குணம் என்றது ஆக முக்கியம் ஆக முக்கியம் ஒரு கிதாபில் படிச்சு முஸ்தபா நினைக்கிறேன் அவர் எழுதுகிறார் ஒரு சரித்திரம் ஒரு மனிதர் அவரோட நண்பரை பார்க்க போன பார்க்க போன அவனை வீட்டில் இருந்தான் நண்பர் எங்கன்னு கேட்டா அவன் காட்டு இங்க போய்க்கிறான் பட்டோட்டையா பிணிக்கிறார் கூட்டாளி பத்தி நல்ல கொஞ்சத்தில் உட்கார்ந்து விறகு கட்டகளோடு அதிசயம் ஒண்ணுமே பேசல் அவரோட வந்த விஷயத்தை போயிட்டார் கொஞ்சம் கால கழிச்சு கூட போனார் இப்ப போய் நண்பர் அதே போல விறகு விட்டு போய்கிறார் இப்ப மனைவி மனைவி புகழ்ந்து பேசுற அவரே அவரது வாசிக்கிறார் நல்ல நல்ல பகுதி மாலையில் அவர் சிரமத்தோட விறகு உதவியில கட்டிட்டு வார கேட்டாரு ஒன்னாட்டு ஒரு விஷயம் கேட்கணும் சென்ற முறை வந்த நேரம் ஏசினார் இந்த முறை வந்த மனைவி என்ன புகழ்றார் சொன்னாரு முந்தி இருந்த தொல்லை தாங்கினதுக்கு இருக்கிறது வேறொரு மனைவி இப்ப சிங்கம் என்கிட்ட வருகிறது இல்லை பெரிய குருமதை வாழ்க்கை சீராகல்ல வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு பெரிய ஒரு பொறும தேர்லா சொன்னாங்க அகலாக்கையும் சகோதரர்களே இந்த அடிப்படையில ஒரு பெண்ணை முடிவு செய்து மருமக்கும் ஒரு கணவனை முடிவு செஞ்சு இந்த ரெண்டு பேருக்கு முறைய நிக்காக நடக்கும் நிக்காக இருக்கிறேன் இது வருடத்தில எந்த நாளில எந்த நேரத்திலையும் விற்கிறான் மார்க்கத்தில் இப்படித்தான் நொண்டு சொல்ல சில மக்கள் அறியாமையின் காரணமாக சில மாதங்களை தவிர்த்திருக்கிறார் சபர் மாதம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க பயம் இந்த மாதத்தால் இதே போல ஒரு மடத்தனமான கொள்கை நோமு பெருநாள் மாதத்தை பத்தி ரசூ காலத்தில் இருந்துச்சு மாதத்தில் நிக்காக முடிச்சா அந்த நிக்காக சரியா இல்லையா அந்த மூட கொள்கையை உடைக்கிறதுக்கு தான் இதனால எழுதலாங்க எந்த காலத்தில எந்த நேரத்திலும் செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நோம்பு பெருநாள் மாதத்தில் அமைஞ்சம் விரும்பத்தக்கது அதுவும் வெள்ளிழமை காலையில் அல்லது மாலையில் அமைய பெறுமென்றால் அது இன்னமும் சால சிறந்தது வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறந்த நாள் அதிலேயும் காலை மாலை நேரங்கள் மிகவும் பறக்கத்துக்கூடிய நேரம் இது மத்திய என்ன செய்வாங்க மணவாளர் இருக்கிறாரே பெண்ண பொறுப்பு இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இருந்து ஒரு கொத்துபா ஓதி அந்த பெண்ணை கணவனுடைய கையில பொறுப்பாக கொடுப்பான் இவ்வளவு மகர் கொடுக்க போறேன் என்பதை இந்த சபையில் அறிவிக்கிறது சும்னா மகர் கொடுக்கிறது பரம் மகர் கட்டாயம் கொடுத்தே ஆகும் பெண்களுக்கு அவர்களுடைய மகரை கொடுத்துருங்க அந்த மகருடைய பொருளாக அல்லது பணமாக எது கொடுக்கப்படுதோ அந்த முழு உரிமையும் மனப்பெண்ண சான்று யாருக்கும் தலையீடு செய்யறது கேடா சொன்னு மனம் விரும்பி அந்த எடுத்து பாவிக்கலாம் அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க மகர் இருக்கிறேன் மதித்து கொடுத்த ஒரு பொருள் தான் மகர் சகாபாக்களை வலியுறுத்தினா பரம ஏழையாக வந்த சகாபாக்களுக்கும் சும்மணிக்காக முடித்து கொடுக்க அவர்களுக்கு மகர் கொடுக்க வச்சா ஒரு சகாபிக்கு குரானுடைய சூறாக்கள மகராக சொன்னா இன்னொரு சஹாபிக்கு ஒரு செருப்பு ஜோடிய மகராக வச்சு நிக்காக முடிச்சு கொடுத்தா மகர் அவ்வளவு அதனால் ஒரு கணவனுக்கு பலாலான பணமாக எவ்வளவு அதிகமான தொகை மகர் கொடுக்கலமோ அவ்வளவு அதிகமாக கொடுக்கிறது நல்லது அல்லாட கட்டடையை மதிக்கிறதுக்குள்ள ஒரு தன்மை இவருக்கு மூணு மனைவிமார்களை தவிர மற்ற எல்லா மனைவிமார்களுக்கும் திருஹம் மகர் கொடுத்திருக்கிறான் சொல்லும் போது சுமாராக இந்த காலத்துக்கு இரண்டரை லட்சம் வருங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் திரகம் கண்ணி பெண்ணாக முடிச்ச ஒரே ஒரு மனைவி அதிரதி எல்லாத்தான் அவர்களுக்கு ஐநூறு திரகம் நபிசல்லாசம் மகர் கொடுத்தான் எல்லாகத்தருமதிக்கு அவரு ராணி யூத பெண் ராணியாக இருந்தவர் அவட அழகுக்கும் அவட நிலைமைக்கும் பொருத்தமான மகர கொடுக்கிறதுக்கு இல்ல அதனால அந்த நேரத்தில் அவருக்கு பெருமதியாக இருந்துச்சு அவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யறது அடிமைத்தனத்திலிருந்து அவ விடுதலை செய்து அந்த விடுதலையே மகராக்கினார் பெரியார்கள சகோதரர்களே நபிசல்ல கௌரவமாக கண்ணியமாக இந்த மகர கொடுத்திருக்கிறார் மகருக்கு மதிப்புடைய முடிஞ்சது பின்னாலரை வாழ்த்தி அவருக்கு ஒரு மேலான சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வாழணும் அவரது வாழ்க்கை தொடரும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதனால சில சகாபாக்களை வாழ்த்தினார் உங்க ரெண்டு பேரை நலமாக சந்தோஷமாக சேர்த்து வைக்கட்டும் யாருக்கு அரபியில் இந்த துவா பாடம் இல்லையோ குறைஞ்சது என்று மனவாளரை வாழ்க்கிறது பெரியார்களே சகோதரர்களே வாழ்த்துக்கு பின்னால இந்த வாழ்த்துக்கு பின்னால இன்னொரு ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குது அந்த நிகழ்ச்சி வலிமாவுடைய சாப்பாடு அடுத்ததெல்லாம் நாங்க கொடுக்கிற விருந்துகள் பல பெயர்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வகையான ஆடம்பரத்துக்கும் சேர்த்து விழிவுறையும் செய்றான் பல பேர் திருமணம் பேசுறதுக்கு ஒரு சாப்பாடு பொன் பார்க்கறதுக்கு ஒரு சாப்பாடு மருதோண்டிக்கு ஒரு சாப்பாடு மாடருத்தா ஒரு சாப்பாடு அதுக்கே வழக்கப்பட்ட சாப்பாடு நன்மை கிடைக்காது விருந்து நிகாகோட சம்பந்தப்பட்ட ஒரே விருந்து வலிமா மட்டும்தான் வலியுமா என்பது என்ன இந்த நிகாஹுடைய உடன்படிக்கை நடந்து முடிஞ்சதன் பின்னால் மனவாளர் கணவனுடைய சார்பில் வலியுமாக சாப்பாடு இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் கணவருடைய சார்பில் வலியுமாக மூணு விஷயம் கவனிக்கணும் நிகாஹுடைய உடன்படிக்கை நடக்கணும் கணவருடைய சார்பால் கொடுக்கணும் மூணாவது வலியுமான கூறி கூறி அதனால் எழுதுறாங்க இந்த உடன்படிக்கைக்கு பின்னால நிக்காக வலிமா கொடுக்க முடியும் இருந்தாலும் கணவன் மனைவி இணைந்ததுக்கு பின்னால கொடுக்கிறது சால சிறந்தது பெரியார்களே சகோதரர்களே வலிமா அவரவர்களுடைய சக்திக்கு மாதிரி கொடுக்கும் பெருமை கொடுக்க போடாது கொடுத்து நரகசத்தை தேடிதாகும் வலிமா கொடுத்து சுவர்க்கத்தை தேடுமேலும் வலிமா கொடுத்து நரகத்தை தேடுவேன் வலிமா கொடுத்து சுவர்க்க தேடுற அல்ல சந்தோஷப்படுத்தா சொன்ன முறையில் ஆட்களை கூப்பிடுறோம் விருந்துகள்ல மிக கெட்ட விருந்து வலிமா விருந்தான் அல்லா சொல்ற உலகத்தில் சாப்பாடுகள் ஆக மோசமான சாப்பாடு வலிமா சாப்பாடு என்ன வலிமா அவனை மட்டும் கூறது அவங்களை கூப்பிடுற ஏழைகளை கையுட்டாங்க இது ஆகமோசமான வழி மாண்டான் கூப்பிடுற நீங்க எந்த வட்டத்தை கூப்பிட போறீங்களோ உங்களை வாப்பிட குடும்பம் மட்டும் அதில் உள்ள ஏழை பணக்கார நெல்லரை கூப்பிடும் முழு ஊரும் ஏழை பணக்கார நெல்ல கூப்பிடு அல்லது இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளதற்காக கூப்பிடவோ விடவோ கூடாது மனிதன் அதனால் வலிமாவுக்கு அழைக்கிறது சுண்ணிடாம இருக்கிறது எங்களை கடமை ஆனால் கூப்பிடப்பட்டால் அவர் அங்கு ஆஜராகிறது பருந்து வலிமாவுக்கு கூப்பிட்டால் வந்து யாரு வலிமாவுக்கு அழைக்கப்படுகிறார் கட்டாயம் அங்க போவோம் சாப்பட சொல்லுங்க நண்பர் நெருங்கின உறவினர் அப்ப சுண்ணத்தான நோன்பு வலிமா சாப்பிடும் பரவான நோம்பு நேர்த்தியான நோம்புக்கு இந்த சட்டம் கிடையாது பெரியார்களே சகோதரர்களே ஆகவே இது மேலான முறைகளாக இருக்கு என்ன தெரியுமா கபூல் செய்த அர்த்தம் என்ன எப்ப கபூல் செய்து பெண் அவருடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறாளோ இப்ப கணவருக்கு ரெண்டு வகையான பொறுப்பு உலகத்தில் அந்த பெண்ண பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு மருமையில நரகம் போகாம பாதுகாக்க நடப்பு உலகத்தில் உள்ள கடமை என்ன அவள் மார்க்கத்துக்குட்பட்ட விஷயங்களை நீங்க சொல்லும் போது அதுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவளுக்கு நாளாந்த செலவினம் கொடுக்கிறது கணவன்ட கடமை பருமை கொடுக்கலாமத்தில் மனைவிக்கு கடன் காரண இரண்டாவது அந்தந்த காலத்துக்கு தேவையான அந்தந்த ஊருக்கு பொருத்தமான உடைகளை மனைவிக்கு வாங்கி கொடுக்கிறது கணவனுடைய கடமை வீட்டு வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கிறது கணவன் கடமை சொந்த வீடு இருக்க அவசியம் இல்ல கூலி வீடு இருக்கலாம் இரவல் வீட்டில் இருக்கலாம் யாராவது அன்பளிப்பாக தந்த வீட்டில் இருக்கலாம் கணவனுடைய பொறுப்பு தான் வீட்டு வசதி செஞ்சு கொடுக்கிறது மறுபக்கம் ஆஹிராவுடைய விஷயத்தையும் ஆஹிராவுடைய இது ரெண்டையும் அல்ல அடுத்த சூறாக்கள் சொல்றாள் உலகத்தில் அவள் கடமையை பாருங்கள் தூரத்து தலாக்கள் சொல்றாங்க மின் செலவழிக்கட்டும் அடுத்த சூறாவது உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாருங்க உங்களோட மனைவி மக்களையும் நரகத்திலிருந்து பாதுகாருங்க ஆக பெரியார்களே சகோதரர்களே அடிப்படையில் இந்த பொறுப்பு விளங்கி ஒரு நிக்காக நடக்கும்போதே அல்லாஹு தாலா அந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்குவான் ஆகவே இந்த நிக்காகோடு சம்பந்தப்பட்ட தம்பதியினருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் சாலைகான சந்ததிகளை கொடுத்தல்வானாக ஆமீன்